استرحوان ومن مهي وانا توكل عليه وانا اعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وانا اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وانا اشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكتبنا عليهم فيها ان النفس بالنفس والعين بالعين والانث بالانث والاذن بالاذن والسن بالسن والجروح قصاص فمن تصدق به فهو كفاره لله ومن لم يحكم بما انزل الله فاولئك هم الظالمون وقال رسول الله صلى الله عليه وسلم சகோதர்களே அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹூ சுபான உலகத்தல வாழக்கூடிய மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எந்த முறைப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ரசூல் அலே வசலாம் அவர்களின் மூலமாக நபி அவர்களுடைய ஹதீசின் மூலமாக நபியுடைய செயலின் மூலமாக நபி அவர்களுடைய சொல்லின் மூலமாக தெளிவாக நமக்கு விளக்கப்பட்டிருக்கின்றது ஒரு தனி வாழ்க்கை எந்த முறையில அமையோனும் கூட்டு வாழ்க்கை எந்த முறையில அமையனும் மக்களுக்கு மத்தியில வாழக்கூடிய வேலையில நாங்க எந்த முறையில வாழணும் அடுத்தவர்களுடைய ஹக்கு எந்த முறையில நாங்க பேனும் பாதுகாக்கணும் என்பதையும் ரசூல் லாஹி சல்லு அலேஹல்ல அவர்களை சொன்னதோடு மட்டுமல்ல குரான்ல அடுத்தவர்களுடைய என்று சொல்லக்கூடிய உரிமைகளை ரைட்ஸுகளை அல்லாஹூ சுனகால பல இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கின்றான் குரான்ல தொழுகையை பற்றி நாங்கள் எடுத்துக்கொண்டோம் முன்னா சுமார் எழுபத்தி மூணு இடங்கள்ல தொழுகையை பற்றி குறிப்பிடுகின்றான் ஆனால் அந்த தொழுகையுடைய விரிவான மசாயல்கள் குரான்ல சொல்லப்படல குஹர் தொழுகைக்கு நீங்க நாலு ரக தொழுங்க பஜ்ர தொழுகைக்கு மூன்று ரெண்டு ரக்கா தொழுங்க மஹ்ரீப்ல மூணு தொழுங்க அத்தஹிஹா ஓதுங்க இது குரான்ல கூறப்படல அதனுள்ள சருத்துகளோ அதனுடைய பரதுகளோ அதனுடைய மக்ரூஹாசுகளோ குரான்ல சொல்லப்படல்ல நபி அவர்களுடைய ஹஜீஸ்ல தெளிவான முழுமையான விளக்கங்கள் கூறப்பட்டிருக்கின்றன ஜெடுத்து அந்த ஜக்காத் எட்டு கூட்டம் அதை பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்றால் தான் குரான்ல கூறியிருக்கின்றான் ஆனால் எந்தெந்த பொருளில் எந்தெந்த அளவு ஜக்காத் கொடுக்கணும் ஒரு வருடம் முடிந்ததற்கு பின்னால் ஜக்காத் கொடுக்கணும் எந்த நேரத்துல எந்த பொருளுடைய அளவு கொடுக்கணும் என்பது சம்பந்தமான விரிவான மசாயல்கள் குரான்ல கூறப்படல நபி அவர்களுடைய அதிசல சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி ஹஜ்ஜன் எடுத்துக்கொண்டு வணக்கங்கள் எத்தனையோ வாஜ்பாத்துகள் இருக்குது அருகான்கள் இருக்குது ஹரமானவைகள் இருக்குது அதுல சிலவைகள் அல்லாஹுல கூறியிருக்கின்றான் அதிகமானவைகள நபி அவர்களை தன்னுடைய ஹஜ்ஜத்து வந்து அலை செய்து காட்டியிருக்கின்றார்கள் ஆனால் மனிதர்களுடைய ரைட் மனிதர்களுடைய உரிமைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்ன ஒரு தாய்க்கு என்னென்ன கடமைகள் ஒரு தந்தைக்கு என்னென்ன கடமைகள் ஒரு மகளுக்கு ஒரு மகளுக்கு என்னென்ன கடமைகள் ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமைகள் என்ன ஒரு முஸ்லிமான சகோதரிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன ஒருவருடைய உயிர் எவ்வளவு பொறுமதியானது ஒருவருடைய பொருள் எவ்வளவு பொறுமதியானது ஒருவருடைய மானம் அவருடைய எவ்வளவு பொறுமதியானது என்பதை பற்றி அல்லாஹு புறானு சென்றான் நபி அவர்கள் ஹதீஸ்லையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய இதை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இரண்டு இருக்குது ஒன்று இன்னொன்று ஐபாத் என்றால் நாங்கள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் சில உரிமைகள் அந்த கடமைகளை நாங்கள் செய்யாவிட்டால் அல்லா நாடினால் மன்னிப்பான் அல்லா நாடினால் மன்னிக்காமல் விட்டு ஆனால் ஐபாத் என்று இஸ்லாமத்தில் ஆக முக்கியமான ஒரு பங்கு இருக்குது அந்த முக்கியமான பங்கு அது அடுத்தவர்களுடைய உயிரை எப்படி பாதுகாக்கிறது பொருள் எப்படி பாதுகாக்கிறது மானத்தை பாதுகாக்கிறது கொடுக்கல் வாங்கல் எப்படி செய்யறது வியாபாரம் எப்படி செய்யறது குடும்ப எப்படி நடத்துறது நம்முடைய பண்புகள் குணங்கள் எப்படி இருக்கணும் கிட்டத்தட்ட இஸ்லாத்த ஒரு நாலு பங்கா வைத்து அதுல ஒரு பங்குக்குண்டா அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று வைத்துக் என்றால் மீதமுள்ள மூணு பங்கு அந்த சேர்கின்றது மீதமுள்ள மூணு பங்குகள் அதிகார்களுக்கு மத்தில செய்யண்ட கடமைகள்ரிய அன்பவான் கணேஷ் அல்லாஹூ குரான்ல பல இடத்துல இன்றைக்கு அந்த ஆயத்துல கூட தக்கு உண்மைக்கு புறம்பான விதத்தில் நீங்க அடுத்தவர்களை கொலை செய்யாதீங்க மனிதர்களுடைய உயிர் எவ்வளவு பெருமதியானது என்பதை பற்றி அல்லாஹ் ஆனஹூட்டாலா பல இடங்கள்ல குறிப்பிட்டிருக்குகின்றான் நேற்று ஓதப்பட்ட அந்த சூரசுடைய ஆயத்தில மனிதனுடைய உயிர் மாத்திரம் மனிதனுடைய கண் எவ்வளவு பொறுமதியானது மனிதனுடைய காது எவ்வளவு பொறுமதியானது மனிதனுடைய ஒவ்வொரு பல்லும் எவ்வளவு பொறுமதியானது ஒரு காயத்தை எவரால் ஏற்படுத்தினாலும் அதற்கும் பலிக்கு படி வாங்கணும் என்று அல்லாஹூ குறைப்படுகின்றான் அந்த நீளமான ஆயத்தை நேற்று ஊழப்பட்டுச்சு அதாவது ஒரு உயிருக்கு பகரமாக ஒரு உயிர் ஒரு கண்ணை பிடுங்கிட்டு அதற்கு பகரமாக அவருடைய கண்ணி பிடிங்கப்படும் அதே மாதிரி காது அதே மாதிரி மூக்கு அதே மாதிரி பல்லு அதே மாதிரி காயம் இவைகள் அனைத்திற்கும் பலிக்கு படி எடுக்கப்படும் ஏனென்றால் இவைகள் ஒவ்வொன்றும் பெருமதியானது என்று அல்லாஹூ சுனகுறிப்பிடுகின்றான் வேளாண் பெரியார்களே கனவான் கணேஷ் எந்த அடிப்படையிலும் எவ்வளவு முக்கியமானது ரசூல் லாஹி சலம் அவர்களுடைய கடைசி அஜ் நம்பர்கள் ரெண்டு மூணு மாதத்திற்கு முன்னாலே செய்த அந்த ஹஜ் வத அவருடைய உபதேசம் மிகவும் பிரபல்யமானது அந்த நபிவர்கள் உலகத்துல மிகவும் பிரசித்தி பெற்றது அந்தபா பிரசங்கத்தில கூட நபியல் என்ன சொல்கிறார்கள் உங்களுடைய இரத்தங்கள் உயிர்கள் அம்பாலக்கும் உங்களுடைய பொருள்கள் உங்களுடைய மானங்கள் எவ்வளோ முக்கியமானது ஹராமொன் எவ்வளவு முக்கியமானது கையழமிக்கும் முக்கியமானதோ அதே மாதிரி உஹரிக்கும் அதே மாதிரி மகாதா இந்த ஊர் ஹரம் ஷரீப் எவ்வளவு முக்கியமானது இந்த மாதம் மாதம் எவ்வளவு முக்கியமானது இன்றைய சினம் அரசுடைய சினம் எவ்வளவு முக்கியமானது அதே தான் மனிதர்களுடைய உயிர் மனிதர்களுடைய பொருள் மனிதர்களுடைய மானம் இது மூன்றும் மிக முக்கியமானது எந்த அளவுக்கு மனிதர்களுடைய உரிமைகளை இஸ்லாம் பாதுகாத்து இருக்கு உலகத்துல வேற எதுவுமே அந்த அளவுக்கு பாதுகாக்கல ஆனா அன்னை உங்க வாயால பேசுறது ஹூமன் ரைஸ் ஹியூமன் ரைஸ் மனிதர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் வாயால் பேசுறது ஆனால் இஸ்லாத்திர மனிதர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட்ட மாதிரி வேற எந்த மாற்றத்திலையும் இதுவரைக்கும் அந்த அளவுக்கு பாதுகாக்கப்படல நதியவர்கள் வந்த மனிதர்கள் அடிமைகள் மிருகங்கள் மாதிரி தான் பாதிக்கப்பட்டாங்க அவர்களுக்கு அவர்களுக்கு அவர்கள் சம்பாதித்த இதமானதே போய் சேர்ந்தோம் அவன் நினைத்த நேரத்தில் சாப்பிடவோ படுக்கவோ தூங்கவோ எழுந்தவோ முடியாது அந்த அடிமை ங்கள் மாதான் அவர்களுக்கு மத்தியிட கணிக்கப்பட்டது ஆனால் வந்து என்ன செய்தார்கள் இந்த அடிமைகளை உரிமை விட்டு விட்டு விட்டு எந்த அளவுக்கு இருந்தா கடைசி காலத்துல உலகத்துல அடிமைத்தனம் என்று இல்லாத அளவுக்கு இஸ்லாம் தான் வந்த அடிமைத்தனத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தது நபி சக்கராத்துடைய வருத்தம் அந்த வேலையில சொல்லுவாங்க அப்பலா மரக்கைமானுக்கும் தொழில கவனமாயிரீங்க அவங்களோட வலது செயல்கள் சம்பாதித்த அந்த அடிமைகளுடைய கவனமாயிரீங்க நபியவர்கள் தொழிலை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அடிமைகளுடைய விடயத்தில் கவனமாயிருங்க அல்லாஹோ பயந்து கொள்ளுங்க என்று சொன்னார்கள் என்றால் இஸ்லாத்தில் மேலான பெரியார்களே கிரேஷ் ஆகோ முஸ்லிம் ஷெரீப்ல இந்த ஹஜீப் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெருமித பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபியவர்கள் அவர் முப்பளி என்ற அனைத்தையும் இழந்தவர் அந்த முப்ளி யார் என்று தெரியுமாங்க சகாபாக்கள் சொன்ன முப்ளி மல்லா திராலாமும் திரகமும் பணமும் காசும் இல்லையோ அவர் தன் முப்பளி சூழல்லா நபியவங்க சொன்னாங்க அவர்ல முப்பளி அவர்ல அனைத்தையும் இழந்தவன் எங்கட பாஷையில பங்களோத்தானவன் சொல்லுவாங்க எங்கட பாஷையில பங்களோத்தானவன் யாரும் தெரியுமா அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க காசு சொத்து செல்வம் இல்லாதவன் நடி சொன்னாங்க அவன் அல்ல நாடே நாளைக்கு ஒரு மனிதன கொண்டு வரப்படும் ஒரு மனிதர் வருவாரு அவர் நிறைய நோண்டுகளை பிடித்து கொண்டு வருவாரு நிறைய பெள்கைகள் சபக்காக்கள் கொடுத்திருப்பாரு உலகத்திலுள்ள அதிகமான அமல்களை செய்து அந்த மனிதர் அல்லாவுக்கு முன்னால வருவாரு நிறைய மலை போன்று அமல்களை எடுத்துக்கொண்டு கிளாமனால வருவாரு வந்து அவர் என்ன செய்திருப்பாரு சொன்னாங்க சதமகாத இவர் அடுத்தவரை அடித்திருப்பாரு அவர் வந்திருப்பாரு இப்ப அநியாயம் செய்யப்பட்டவர்கள் எல்லாம் அவனுக்கு முன்னாலு நிறுத்தப்படும் இப்பொழுது அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்ன அவர் மலை மாதிரி செய்த அந்த அமல்கள் பகுதியா இவர் யாரை ஏசினாரோ யாரை ாரோ யாருடைய பொருளை அபகரித்தாரோ அவங்களுக்கு நன்மைகளை குடித்துக்கொண்டே இருப்பான் குடித்துக்கொண்டே இருப்பான் எந்த அளவுக்கு மிச்சமா இருப்பாங்க ஆனால் இவனுடைய நன்மைகள் எல்லாம் முடிந்து போய்விடும் அல்லா மிகவும் நீதமானவன் அவனை போன்ற உலகத்தில் யாரும் இல்ல இப்பொழுது அல்லா என்ன கூறுவான் இந்த அநியாயம் வினைவிக்கப்பட்டவங்க பொருள்கள் அபகரிக்கப்பட்டவங்க அழிக்கப்பட்டவங்க ஏற்றப்பட்டவங்க அவர்கள் கொடுக்கிற பாவம் எல்லாம் சென்றே இவனுடைய தனையில போட்டு பின்னால இவனை தூக்கி நரகத்தில் எரிந்து அல்லாஹ் கூறுவான் நபி அவர்களை சொன்னாங்க இவன் தான் ஆஹ பெரிய முஃலிஸ் இவன் தான் ஆகப்பெரிய பங்களோட இவன் தான் அனைத்தையும் இழந்தவன் என்று தள்ளன் சொன்னார்கள் மேலான பெரியார்களே கணவான்களே சகோளர்களே அதனால மனிதர்களால் அமன்லேஷா செய்யலும் லேஷா தொழுது ரேலும் லேசா குரான் லேசா சிக்கல்களை செய்திடும் அதிகமாக கொடுத்தும் ஆனால் அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த உரிமைகள் இருக்கிறது அதில் மனிதர்கள் தவறு செய்ததன் காரணமாக அவர்களை செய்த அதிகமான அமல்கள் அவர்கள் யாருக்கு அநியாயம் செய்தார்களோ அவர்களுடையது அந்த அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு இவர்களுடைய நன்மைகள் போய் சேர்ந்துவிடும் அந்த ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகள் ஆக முக்கியமானது ஒன்று தான் மனிதனுடைய இந்த மனித உயிரிழக்கவே இது சாதாரணமானது அல்ல எவ்வளவு முக்கியமானது அவர்களுடைய காலத்தில் ஒரு கொலை நடந்திருச்சு ஆனா யாரு கொலை செய்தார் நபியுடைய நபி நேரம் வந்தாங்க ஏறினாங்க அனைத்து சகாபாக்கரை கூப்பிட்டு நான் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய வேலையில எனக்கு முன்னால ஒரு கொலை செய்ய அவரை கொலை செய்தது யாருன்னு தெரியாது அல்லது சத்தியமான ஒரு மனிதனை கொடை செய்வதில் வானத்தில் உள்ள பூமியில் உள்ள அத்துணை பேர்களும் சேர்ந்தாலும் அந்த அத்துணை பேர்களையும் அல்லாஹ் அளிப்பான் அவர்களையும் அல்லா கொண்டு விடுவான் இவன் பெரிய ஒரு எண்ணிக்கை இருக்கிறார்களே என்று அல்லா பொருட்படுத்த மாட்டான் ஏன் இந்த ஒருவனுடைய உயிர் இருப்பது அது அவ்வளவு பொறுமையானது என்ன சொன்னாங்க இருந்தாலும் அவர்களை கொலை செய்து விடுவான் அதை கணக்கெடுக்க மாட்டான் என்று கூறக்கூடிய அளவுல ஒரு ஆளுடைய உயர் இருக்கிறது அவ்வளவு முக்கியமானது பொறுமதியானது அவர்கள நபியும் உங்களுக்கு கூத்தரத்துக்கு ஜாயினாண்டு சொல்லக்கூடிய கோத்தரை தாத்தா வைக்கிறாங்க தளபதியா போறாங்க அங்க போய் எப்படி மனிதர்கள் தாவத் குடிச்சு கொண்டு இருக்கிறாங்க பின்னாலும் யுத்தம் நடக்குது இவங்க வாழ ஓங்கியவே அந்த மனிதர்ல இலாஹுலா சொன்னாரு நினைச்சாரு நான் இவனை கொள்ளுவதிலிருந்து பாதுகாக்க தனிமன் கனிம சொல்லு சொல்லி அவனை கொண்டுட்டாங்க இப்பொழுது அந்த சேத வந்த வந்தவுடன் நதியவங்க ரொம்ப ஆத்தரப்பட்டாங்க நதியவங்க ரொம்ப மனு வருத்தப்பட்டு சொன்னாங்க மல்ல கபிலா ஹெல்லாயா உஸ்தாமா உஸ்தாமா சொல்லிட்டான் அந்த லாய்லா ஹெல் அல்லா உடன் வந்தா நீங்க என்ன செய்வீங்க மன்ன சபி இல்லல அந்தல்லா என்ன செய்வீங்க ஒரு இடத்துல வேறொரு நிதாயத்துல வருது அவர் சொல்றாரு நான் அவனை வெற்றி விடுவேன் என்று பயந்து தான் சொன்னாரு நவியா கேட்டாங்க என்ன அவருடைய உள்ளத்தை நீங்க பிளந்தா பார்த்தீங்க அவருடைய உள்ளத்துல இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா நவியங்க திரும்பி திரும்பி திருப்பி திருப்பி கேட்டாங்க உத்தா அதரத்து சாமா சொன்னாங்க நபி அவர்களுடைய கேள்வியினால நான் எவ்வளவு கவலை பார்த்தேன்டா அந்த நிகழ்வுக்கு பின்னால நான் இத்தலா பேசிருக்க கூடாதா இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால நான் இஸ்ராத்திற்குள்ள வந்திருக்க கூடாதான் என்று நான் நினைக்கக்கூடிய அளவுல நபி அவர்கள் இந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டு வருவாரு கிராம நீங்க அதுக்கு என்ன செய்தீங்க அந்த அளவுக்கு அதாவது அநியாயமான முறையில யாரையாவது கொலை செய்தா அந்த விடயத்துல சகாபாக்கன் எச்சரித்து இருக்கிறான் வருியுடைய காலத்துல கொலை செஞ்சா போய் அவ அடக்கினாங்க அவர் அடக்கினதற்கு பின்னால ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பின்னால அவருடைய ஜனா தான் பூமிக்கு மேல மீண்டும் வந்துருச்சு வந்து சொன்னாங்க யார சூழலா இப்படி தானாங்க ஆழமான கபடல அவரை அடக்கினோம் ஆனா ரெண்டு மூணு நாள் அவருடைய ஜனாதா மேல அதாவது பூமிக்கு மேலால கபரு குடியிலிருந்து மேற்பகுதிக்கு வந்து விட்டது இப்பொழுது இன்னும் கொஞ்சமா ஆழமா தோண்டி ஆல அடக்குங்க இன்னும் கொஞ்சம் கபர் ஆழமா தோண்டி அடக்கப்படுது இரண்டாவது தடவை மேலாளர் ஜனாதா வந்தது மறுக்க மூணாவது தடவை இன்னும் கொஞ்சம் ஆழமா தோண்டி அடக்கப்படுது மூணாவது முறையும் அந்த கபருக்கு மேலாழ்ந்த ஜனாதா வந்தவுடன் அவங்க சொன்னாங்க ஒரு குளகாரன் பூமி கூட ஏற்றுக்கொள்வதில்லை செய்தவன் இவனுடைய ஜனாஜா அல்லாஹூடைய ஒரு காற்று எரிந்திருந்த எங்கேயாவது காற்றை கொண்டு வீசிடுகின்ற சொன்னார்கள் என்றார் அந்த அளவுக்கு அல்லாஹுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் கொலை ஆனால் வேளாண் பெரியார்களே கணவான் கணேசி பாருங்க உலகத்துல பல நாடுகள் அது எங்களை நாட்டிலே மெடித்துக் கொள்ளலாம் மெடித்ததுக்கெல்லாம் சர்வ சாதாரணம் சின்ன சின்ன முடியாம் பெரிய முடியும் ஆக சின்ன சின்ன சில ஆயிரம் ரூபாய்க்களுக்காக கொஞ்சம் ஒரு எட்டடி பத்தடி காணிகளுக்காக ஒரு சின்ன கதை துண்டுக்காக ஏதோ கல்யாண பேச்சில் அந்த பேச்சு முடிவா அரிசியங்களே சரிவரல என்பதற்காக வேண்டி அடிக்கடி நாங்கள் கேள்விப்படுறது என்ன அவர் இவரை கொண்டுட்டாரு இவர அவரை கொண்டுட்டாரு அவருடைய வேலையை முடிச்சிட்டாரு நாங்க அடிக்கடி கேள்விப்படுறது மேலான பெரியார்களே கணவங்கலேஷ் அவர்களே மனித உரிமைகள் ஆக முக்கியமானது தான் மனிதர்களுடைய உயர பாதுகாக்க ரெண்டாவது ல்ல்லம்ல சொன்ன பொருள்கள கண்ணியமானது உடைய ம சாதாரணமானதல்ல மனிதனுடைய கண்ணியம் கௌரவம் இருக்கிறது சாதாரணமானதல்ல எந்த அளவுக்கு நபி அவர்கள் ஒரு காபாவை தபா செய்து கொண்டு அந்த காபாவை சுத்தி நல்ல காற்று வீசி கொண்டிருக்குது அப்ப நம்பி அவங்க சொல்றாங்க மா அசிய பத்திய ஏ பை சொல்லாதே காபல்ல நீ எவ்வளவு கண்ணியம் பொருந்தியவனாக இருக்கிறாய் உன்னை சூழ வீச கூடி காற்று எவ்வளவு மனமானதாக இருக்கிறது எவ்வளவு நறுமணம் உள்ளதாக இருக்கிறது காபாவை பார்த்திங்க மா எவ்வளவு மனம் உன்னை சூழ வீச குடிந்த காற்று எவ்வளவு மனமானது என்று சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் ஒரு மோக்மின் கண்ணியம் அல்லாஹுடத்துல உண்மை விட பெரியது காப சொல்லாவை விட பெரியது ஒரு மோகினுடைய கண்ணியம் வேறான பெரியார்களே கணவான் கணேஷ் அவர்களே நபி அவர்களே இந்த சந்தர்ப்பத்துல ஒரு முஹ்மீனுடைய மானத்திற்கு ஒரு மூமினுடைய அதாவது கண்ணியத்திற்கு ஊர் விளைவிப்பதை நபி அவங்க விரும்பவே மாட்டாங்க யாரு வந்தாலும் சொல்வாங்க நபி அவங்க யார பத்தியும் நீங்க வந்து சொல்லாதீங்க வரக்கூடிய வேலையில என்னுடைய உள்ளம் தெளிவாக இருக்கணும் யாரை பற்றியும் நீங்க வந்த முறையிடாதீங்க என்று கூறக்கூடிய அளவுல நபி அவர்கள் எல்லாத்த பத்தியும் நல்லதான் நினைச்சிருந்தாங்க ஆனால் இன்று செய்துல தான் விளையாடுறது விளங்குறது இல்ல அடுத்தவர்களுடைய தவறுகளை காட்டுறதுல போறாரு ஏன் இவர் இந்த நேரத்துல போறாரு ஏன் இவர் இங்க தங்கி இருக்கிறாரு ஏன் இவரோட பல உறவு காலை முதல் மாலை வரைக்கும் அடுத்தவர்களுடைய தவறுகளை குற்றங்களை காத்தி காத்தி காத்தி எந்த அளவுக்கு தப்பான எண்ணம் கூட பாவம் நீங்க தப்பா நினைக்கிறீங்க அந்த நினைப்பு கூட இஸ்முன் வலாத்தூ அல்லாஹ் கூறுகின்றான் அதிகமான பாவங்களில் இருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க இன்ன பாதம் வன்னி இஸ்முன் நீங்க நினைக்கிறத சில நினைப்பு கூட பாவம் ஒரு மனிதனுடைய ஒரு குற்றத்தை மறைப்பது அவனுடைய அவுரத்தை மறைப்பது ஒரு மனிதனுடைய குற்றத்தை மறைப்பது அவனுடைய மானத்தை அவனுடைய மறைமுடத்தை மறைப்பது ஒரு மனிதனுடைய வெளிப்படுத்தினீங்க அவனுடைய வெளிப்படுத்தின மாதிரி மேலான பெரியார்களே கணவாங்கணேஷ் அவர்களே அதனால அடுத்தவர்களுடைய குறைகளை பாக்குறது எந்த செய்தித்தாளங்களோட விளையாடுறான்னு அடுத்தவர்களுடைய தவறுகளை அடுத்தவர்களுடைய குறைகளை காட்டி காட்டி காட்டி அவர்கள் மிகுந்த விருப்ப தகாம்பாக்கள் என்ன செய்வாங்க அடுத்தவர்களுடைய ஏற்படுத்தி கொள்ளனும் நபீன சில வந்து முறையிடுவாங்க யார சூழல்ல மக்கால இருந்து போறாங்க அனுசாரீங்கள் மக்கள் இருந்து போறாங்க முகாஜிர மதீனால் உள்ளவர்கள் அனுசாரீங்கள் அப்ப அனுசாரீங்கள் சரியான ஸ்ரீ ஆகைகள் மக்கால்வங்களுக்கு என்ன செய்வாங்க தங்க இல்லையா உடனடியாக அவர்களை தொழில் இல்லையா அவர்களுக்கு விவசாயம் வரும்போது எல்லா சேருவாங்க யுத்தத்துல முஸ்லிம்களுக்கு பல நூற்று கணக்கான ஏக்கர் ஈட்ட பல தோட்டங்கள் யூதர்களுடைய தோட்டங்கள் கிடைச்சிச்சு இப்ப நம்பி அவங்க என்ன செய்வாங்க அந்த இத்த பல தோட்டங்களை பங்கு வச்சு கொடுக்கறாங்க வியாபாரிகள் மதீனாவுடைய அனுசாரியர்கள் எல்லாருமே விவசாயிகள் பிசினஸ் பேறவங்களுக்கு மண்வெட்டியை பிடிக்க தெரியாது அவங்க விவசாயம் செய்ய தெரியாது அப்ப சொன்னாங்க மொஹாஜரீங்கள் யார சூழல்லா இந்த தோட்டத்துல நாங்க என்னதான் செய்ய அப்ப அனுசாரியங்கள் சொன்னாங்க யாரோ சூழல்லா இல்ல நாங்க விவசாயம் செய்யறோம் இவங்களுக்கு அறுவடைக்கு பின்னாலே இவங்களுக்கு நாங்க பங்கு கொடுக்கறோம் இப்ப முழு நாடும் கஷ்டப்படுறது அன்சாரியல் என்ன செய்வாங்க ஈட்டப்பழ அந்த மரங்களை நாட்டுவாங்க தண்ணி ஊற்றுவாங்க தேவையானது எல்லாம் செஞ்சு ஈட்டப்பழம் நல்லா பின்னால அறுவடை காலம் என்ன செய்வாங்க அந்த ஈட்ட பழங்களை அறுவடை செய்து பழத்துடைய குமியல் அப்படி ஒரு பெருசா வைப்பாங்க அதுல புல்ல ஈட்ட பழகுமியல் இன்னும் ஒரு ஈத்தப்பழ குமியல் கொஞ்சம் குறைவாயிருக்கும் அதுல ஈத்தப்பழத்து எடை குறைவாயிருக்கும் அதுக்குமே இல்ல அந்த ஈத்தப்பழத்துக்கு மேலே அந்த ஓலை அந்த மத்த எல்லாத்தையும் போட்டு அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுவாங்க இந்த ரெண்டு விருப்பம் உங்களுக்கு எடுத்துக்கோங்க மனுஷன்க்க கூறுதான் இருப்பான் வருவாங்க அந்த கூடுதலா உள்ள தகுந்த எடுத்துக்கொண்டு இந்த மத்த ஈத்தப்பழ ஓலை உள்ள இல்ல இந்த சின்ன கொடைய இந்த சின்ன குமியல் எங்களை எடுத்துக்கொண்டு போவாங்க நடக்குது நபிவங்க என்ன செஞ்சாங்க பிரிச்சு பிரிச்சு கொடுத்தாங்க கொஞ்சம் தூரம் அல்ல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு கண்ட தோண்டணும் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தோண்டப்பட்ட அந்த கண்டக்குடிய நீளம் அதனுடைய ஆழம் ஒரு எட்டு பத்து அடி அத ஆழம் ஒரு பத்து அல்லது பதினெண்டு அடி இவ்வளவு பெரிய கண்டம் ஆனா தோன்றதுல கல்ல கட்டி கொண்டு அவசருக்குமே சாப்பாட்டுக்கு விவசாயிகள் ரொம்ப வேகமா நபி அவங்க பிரிச்சு பிரிச்சு கொடுத்தாங்க நீங்க இந்த பத்தடி நீங்க இந்த பத்தடி நீங்க இந்த பன்னெண்டு அடி நீங்க இந்த பதினஞ்சு அடி அப்படிங்கிற வேகம் வேகம் அவர்களுடைய அந்த பத்து பன்னடியை தோண்டிச்சு ஓடி வருவாங்க முகாஜிர்கிட்ட சொல்லுவாங்க தாங்க நாங்க தோன்றுரோம் இப்படி மகாஜரிங்க வந்து சொல்றாங்க யார சூழல்ல காலப்போக்கில் அனுசாரிங்கள் எல்லாத்தையுமே நன்மையா கொடிய போவாங்க போல தெரியுது ஹைபருடைய தோட்டத்தை கொடுத்தா அவங்க விவசாயம் செய்யறாங்க அவரோட சிந்தத்துக்கு பின்னால பெரிய குழந்தைகள் எங்களையும் தாரா அவங்க சின்னதடிச்சு கொண்டு போறாங்க கந்த தோன்றது வந்தா அவங்க அவங்க அவசரமா தோண்டிட்டு எங்களை வந்து எங்களை தோன்றாங்க நீங்க கலிம பொருள் பங்குடுவதற்கு அவர்களை கூப்பிட்டு அவங்க சொல்றாங்க யார சொல்லுங்க எங்களையும் தேவை எங்களையும் கொடுங்க இந்த எல்லா வேலையில நம்ப சொன்னாங்க இல்ல அல்ல நீங்க ரெண்டு விஷயத்த செய்யுங்க நீங்க ரெண்டு வேலையை செஞ்சா அந்த அனுசாரி எங்களுக்கு கிடைக்கிற அதே நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் கேட்டாங்க யார் சூழல்லா நாங்க என்ன செய்ய சொன்னாங்க நபி அவர்கள்ாட்டுங்களை வேண்டி அல்லாத்தெண்டு வேலைகளை நீங்க செஞ்சீங்க அவரு கிடைக்கிற அதே நன்மைகள் உங்களுக்கும் கிடைச்சிடும் அப்ப நபி சகாபாக்களை கொடுத்த கருவியத்துல அடுத்தவர்களுடைய குறைய காத்தல்ல அடுத்தவர்களுடைய நன்மைகள் இருக்கு வர்களுடைய நலவுகளை பார்த்தாங்க அந்த நனவை பார்த்ததனால் அவங்களுக்கு மத்தியில் எல்லாம் கொற்றுமை ஐசியம் இந்த உலகத்தில் இவர் அவருடைய குறைய இந்த கூட்டம் அந்த கூட்டத்துடைய குறைய இந்த பாட்டி அந்த பாட்டியுடைய குறைய பார்க்கறதுனால தான் முஸ்லீம்களுக்கு மத்தியில் பிளவு வந்துவிட்டது மேலாண் பெரியார்களே கணவான்களே சகோதர்களே அடுத்தவர்களுடைய ஒரு குறைய நாங்க அங்க விட பல குறைகளை தேடுவாங்க உலகத்திலிருந்தி பாவம் அழிந்ததற்குரிய ஆக முக்கியமான காரணம் என்ன அந்த பாவத்தை பற்றி பிரஸ்தாபம் செய்யறது அந்த பாவத்தை பற்றி பேசுறது என்ன நீங்க அடிக்கடி செய்திகள் கேள்விப்பட்டிருக்கீங்க அதோட எங்க ஒரு சின்ன யாராவது ஒரு தவறு நடந்து அந்த தவறை டிவியில காத்திட்டாங்க இப்ப ஒரு பொடியனும் செஞ்சு பார்க்கல நானு செஞ்சு பார்ப்போம் நானும் செஞ்சு பார்ப்போம் உலகத்தின் உலகத்துல தவறுகள் கூடினதற்குரிய காரணம் என்ன அந்த தவற இன்னது தான் ஆனால் எல்லா அன்று சொன்னாங்க அமீத்து பாத்திர சிக்கர் ஒரு பாத்தில் ஒரு தவறானதை இல்லாமல் அதனுடைய திரைத்தாபத்தை உடுங்க அதை பத்தி பேசாதீங்க அதை பத்தி கதைக்காதீங்க அதை பத்தி கதைக்காம இருக்கிறதே தான் அந்த தவறை இல்லாமலாக்குவதற்குரிய ஆக முக்கியமான காரணம் இன்றைக்கு முழு உலகத்துல ஜப்பான்ல என்ன செய்யறாங்க பத்து பேரை கட்சியால குறி வரும்போது இன்னொரு சீக்கிரம் இந்த உலகத்துல பாவங்கள் மலிந்ததற்குரிய காரணம் அந்த பாவத்தை இசு பண்றது தான் நபியுடைய சுண்ணா என்ன தகாபாஸனுடைய வழிகாட்டுதல் என்ன பாவங்கள் நடந்து அந்த பாவத்த வெளியில சொல்லாதீங்க மனுஷன் பொதுவா தவறு செய்யக்கூடியவன் மக்கள் எல்லாருமே தவறு செய்யக்கூடியவங்க நானும் ஒரு வகையில தவறு செய்வேன் நீங்களும் தவறு செய்யக்கூடியவங்க தவறு செய்யாதவர்கள் அவர் மழைக்கா இருக்கணும் அல்லது நம்பியா இருக்கணும் மழைக்காலால் தவறு செய்ய முடியாது நதிமார்களால தவறு செய்ய முடியாது அதனால் அடுத்தவர்களுடைய தவறுகளை பாக்குறதில்ல நாங்க அடுத்தவர்களுடைய ஒரு தவற தேடினோம் அவங்க எங்களுடைய பல தவறுகளை தேடுவாங்க மேலான பெரியார்களே கணவா கணேஷர்களே ஆட்சி காலத்துல அவர் தான் ஹலீஃபாவாக இருந்தாங்க ஆனா இரவானதும் மதீனா அப்படி சுத்தி சுத்தி வருவாங்க பொதுவாக மத்தினா சுக்கிறது என்ன ஏன்னா அந்த காலத்துல வாகன வசதி இல்ல கால்நடையா கழுதைகள்ல ஊட்டகங்கள்ல வருவாங்க மதியினாவுக்குள்ள வருவதற்கு முன்னால் உயரவான கூடாரங்களை அடிச்சு தங்கிருவாங்க அப்பறகுமரது கூடாரங்களை போவாங்க தூரத்தில் ஒரு வெளிச்சம் ஒன்று தெரியுது வாங்க போகலாம் அங்க போய் பார்க்கலாம் அங்க போய் பார்த்தா அங்க யாரும் வெளிநாட்டுக்காரங்க இல்ல உள்நாட்டுள்ள மதியனாவில் உள்ள முக்கியமான ஒரு அவர் என்ன செய்ய மதுபானம் குடிச்சு கொண்டிருக்கிறார் அவரை சுத்தி சில பெண்கள் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறாங்க மதுபானமும் பரிமாறப்படுது அங்கே என்ன செய்யப்படுது சில பெண்கள் வந்து பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறாங்க அதை உமரம் பாங்க முடியல வேறொரு பாதையால் ஓடுவானு அவர்களுடைய ஈமான பற்றி பாருங்க அப்ப அதுல துணிவது எல்லாம் ஈமானுடைய பலம் என்ன செய்யறாங்க அவர்களால் ஆத்திரம் வீட்டுடைய பின்வாசலை ஒடிச்சு கொண்டு உள்ள வராங்க வந்த அந்த வயோதிகளை பார்த்து சொல்றாரு நான் என்னுடைய வாழ்க்கையில இங்கு கண்ட காட்சிய மாதிரி இது வரைக்கும் கண்டதில்ல இந்த நாளைக்கோ நீங்க மூத்தா போறீங்க இந்த நாளைக்கோ நீங்க இறக்க போறீங்க இந்த நேரத்துல இந்த உங்களுடைய தள்ளாடிய வயதுல மதுவையும் அறிஞ்சிருங்க பெண்களை வீச்சு பாடல்களை பாடிக்கொண்டு இருக்கிறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அல்ல உங்களை நீங்க செய்யற வேலை அல்லாவுக்கு தெரியாதான்னு அதுல ரொம்ப அதாவது ஆத்திரத்துல அந்த மனிதனுடன் கடிந்து பேசிய வேலையில கொஞ்சம் அமைதியாயிரங்க நான் ஒரு தவறை செஞ்சால் நீங்க மூணு தவறை செஞ்சிட்ட செஞ்சிட்ட அதுல தோட்டா எல்லா கேக்குறாங்க அவர்கிட்ட அதான் மூணு தவறு செஞ்சது நான் சேர்த்தான் நான் மதுபானம் குடிக்கிறதுக்கு வரும்போது முன்வாசல வாங்க நீங்க என்னுடைய வீட்டுடைய பின்வாசலால வந்தீங்க ரெண்டாவது அல்லா கூறுகின்றான் உங்களுடைய மற்றவர்களுடைய சொல்லவும் இல்ல மூணாவது குரான் அடுத்தவர்களுடைய தவறுகளை துருவி துருவி ஆராயாதீங்க நீங்க என்னுடைய தவற துருவி துருவி ஆராய்ச்சி நான் ஒரு தவறு செஞ்சா நீங்க மூணு தவற செஞ்சிட்டீங்க அதர கோமரமர் தான் அதே இடத்துல அழுதுட்டாங்க அழுது தந்த மனிதர்கிட்ட சொல்றாங்க தயவு செய்து நீங்க என்ன மன்னிச்சிருங்க நீங்க என்ன மன்னிச்சிருங்க இந்த தவறா நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அவரை தோமர் வெளியில வச்சுட்டு தான் இவர் மாத்திரம் தான் உள்ளுக்கு வந்தாங்க சொன்னாங்க உங்களோட தவறா நான் மன்னிச்சுட்டேன் நான் பார்த்ததை மன்னிச்சுட்டேன் தயவு செய்து நீங்க என்ன மன்னிச்சிருங்க சொல்லு அவரை தோமர் அழுது கொண்டு வேலையில வாராங்க அழுது அழுது இந்த உமர் அல்லா மன்னிக்காட்டி உமர் அழிஞ்சிடுவாரு உமர் அல்லா மன்னிக்காட்டி உமர் நாஷ்டம் சொல்லி சொல்லி இவ்வளவு சூஜிருந்தாங்க சொல்லல்ல இது கொஞ்ச நாள் நடக்குது மதிய நாள் இந்த விஷயம் நடந்ததுக்கு பின்னால அதர சுமர் ரவியல் தான் மதியநாள் இடத்துல உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கிறாங்க இந்த வயசு முதிர்ந்த கிழவர் என்ன செஞ்சாரு அந்த சபைக்கு வந்தாரு ஆனா அவருக்கு பயம் அதர சுமரிப்பு இந்த சபையில என்ன கூப்பிடுவாரு என்ன ஏசுவாரு தித்துவாரு அடிப்பாருன்னு சொல்லி அந்த சபையில கடைசியில வந்து ஒரு மூலையில அதர சுமரிக்க தெரியாம உட்கார்ந்து கொண்டாரு அதர சுமரவியல் நான் கண்டுட்டாங்க வர சொல்லுங்க கேவலப்படுத்த போறாரு சொல்லி பயந்து பயந்து வந்தாரு கிட்ட வந்ததோட அதர துமர சொன்னாங்க இன்னும் கிட்டவாங்க வந்தாங்க அவரு வந்ததுக்கு பின்னால சொன்னாங்க இன்னும் கிட்டவாங்க அவங்களோட காதையினுடைய வாய்க்கு கிட்டால கொண்டு வாங்க கொண்டு வந்ததுக்கு பின்னால சொன்னாங்க அந்த இரவு கூட வீட்டுல நான் ஒரு காட்சியை கண்டேன்னு தெரியுமா அல்லாஹும் மீது அந்த காட்சியை இதுவரைக்கும் நான் யாருக்கையுமே சொல்லல என்னுடன் சேர்ந்திருந்த இவ்வளவு கூட நான் சொல்லலான்னு சொன்னவுடன் அந்த மனிதர் அல்லாஹ் பருண்டு சொன்னார் பின்னால் அவர் சொன்னாங்க நீங்க இப்ப கூட காதை கொண்டு கிட்ட கொண்டு அவர் சொன்னார் அன்றைய வந்தீங்க பார்த்தீங்க அன்றைக்கு பின்னால இதுவரைக்கும் அந்த மதுவின் பக்கம் நான் தரைய கூட வைக்கல அன்றையோடு அந்த மது பானம் பார்த்து அனைத்தையும் விட்டுவிட்டு நான் தோபா செஞ்சிருக்கேன் சபையில் உள்ளவங்களுக்கு என்ன அல்ல தெரியாது இந்த ரெண்டு பேரும் இறந்ததற்கு பின்னால்தான் அவர்கள் இந்த ஹஜீஸ் அறிவிக்கிறாங்க பின்னால சொல்லி ரபி அல்லாஹான் பல விஷயம் ஒன்று ஹதரத் தோமர் அவருடைய ஒரு தவற பிடிக்க போனாங்க இப்பொழுது இவர் அமியல் முக மூணு தவற பிடிச்சாரு இன்னைக்கு நாங்க பார்க்கறது ஆயிரத்தியாவது சந்தர்ப்பம் இவரை நாங்க நல்லா மாற்றி மனிதர்கள் மாறிவிட்டது மேலான பெரியார்களே கனவான்களே சாகோர்களே அதனால இரண்டாவது விடயம் என்னத்தை பாதுகாக்க அடுத்தவர்களுடைய கௌரவத்தை பாதுகாக்கணும் மூணாவது மனிதர்களுடைய உரிமையில முக்கியமானது தான் மனிதனுடைய பொருள் மனிதனுடைய பொருளும் அவனுடைய விஷயம் இல்ல எந்த அளவுக்கு நபாங்க இப்ப உங்கள்கிட்ட பொருள் இருக்குது ஒரு ஆள் வந்து அந்த பொருளை எடுக்க போறாரு கொள்ளையடிக்க போறான் நீங்க உடல்ல இப்ப அவனோட நீங்க பைப் பண்ணி நீங்க கொலை செய்யப்பட்டீங்க நீங்க மாடிப்பகோ சகித் குத்தில தூண தமித் உங்களோட உயிரை பாதுகாக்கிறதுக்கு நீங்க பைப் பண்ணி கொலை செய்யப்பட்டீங்க நீங்க இஸ்லாம் கோழை அல்ல கோழை தனத்த வலியுறுத்தல் உங்களோட பொருளை ஒரு எடுக்க போறாரு குடிச்சிரு சிம்மிக்கிறதா இல்ல அவங்க கொலை செய்யப்பட்டீங்க சண்டையே அந்த ஒரு இடையன் கருப்பு நிறைய வந்து கேக்கிறாரு அந்த யூசர்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க இப்படி முகமது வந்து இருக்கிறாரு அவரோட நாங்க ஜஹாஜ் செய்ய போறோம் இப்ப அந்த காத்தாபி அதாவது ஆடுமிக்கக்கூடிய இடைய நபீரக்கிறவாராரு வந்து கேட்கிறாரு நீங்க என்ன சொல்றீங்க சொன்னுல்ல உடனடிய அந்த இடையூறு சொன்னாரு இது இந்த நிமிஷமே நான் என்ன செய்கின்றேன் களிமா சொல்லு இஸ்லாத்து புலன் உழைகின்றேன் ஆனா என்னுடைய ஜமான் ஒரு யூதன் அவனுடைய ஆத்த மந்தைக்கு என்ன செய்ய இந்த காலத்துல நாங்க என்ன சொல்லிருப்போம் அவனோட நாங்க கட்டிவிடுங்க இந்த ஆட்டு மந்தைய உங்களுடைய கலந்து கொள்ள இந்த ஆட்டு மந்தை எடுத்து கொண்டு போங்க உங்களுடைய எஜமானுடைய வீடு எந்த பகுதியில் இருக்குதோ அந்த வீட்டுக்கு பக்கம் இந்த முழு ஆட்டு கொண்டு போய் அங்கிருந்து இந்த கல் அடிச்சு அந்த எஜமானுடைய வீட்டில் குழச்சு சேர்த்துட்டு நீங்க வாங்க அதே மாதிரி அந்த வார ஆடு மேய்க்கக்கூடிய இடம் வந்து ஹைபருடைய யுத்தத்துல கலந்து கொள்றாரு ஹதீஸ் அல வருது ஒரே ஒரு துணுக கூட சொல்லல அந்த யுத்தத்துல அவர் ஷகிதாக்கப்பட்ட அவர் ஷகிதான உடலை பார்த்து சொன்னாங்க மாத்தி விட்டான் துனியாவுல ஒரு சஜிதா கூட செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்கல்ல அதற்குள்ள ஷகிதாட்டாரு அல்லாஹரை சோர்க்கவாதியாக மாத்திட்டு அல்லாஹ் உங்களுடைய முகமா மனமாக ஆக்கி வச்சுட்டான் கருந்தான்த்தையவர் உங்களோட முகத்தாக்கி வச்சுட்டான் உங்களோட உங்களோட வாசம் எவ்வளவு நல்ல வாசம் அனுகூல இருக்குது நபு சத்தியமாக இந்த மனிதர் கப்பல் செய்யப்பட்டதற்கு பின்னால அவருடைய அந்த ஜுப்பாவுக்கு உள்ளால அவருடைய அவர் இன்னும் அடக்கம் செய்யப்படல்ல அவருடைய ஜுப்பாவுக்கு மத்தியில் இரண்டு பிடித்துக் கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன் என்று சொல்லி நபி அவர்களை சொன்னாங்க யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது யூதர்களோட அவங்கள பொருளை கனிம பொருளா வரப்போகுது ஆனா அந்த வினாடியில கூட மந்திர குளத்தை விட்டுட்டு வாங்க யுத்தத்துல கலந்து கொள்ளுங்கலே சகோதர்களே அதுக்கு அவர்களுடைய பொருளுடைய விடயத்துல நபி சஹாபாக்களை எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க மேலான பெரியார்களே கனவான்களே சகோர்களே அதே மாதிரி தான் பின்னால வந்தவர்கள் நபி அவர்களுக்கு பின்னால வந்தவங்க அப்துல் மணிக்குடியம் அப்பதான் மஸ்ஜித் உமா புனர் நிர்மாணம் செய்யறாங்க மஸ்ஜித் உம வீந்தா சிரியாவுடைய தலைநகரம் ஜமஸ்கசுலுள்ள ஆசத்திரை பள்ளியமான பள்ளி அந்த பள்ளியுடைய மினாரால தான் சலாத்து சலாம் அவர்கள் கடைசி காலத்துல வந்து இறங்குவாங்க முக்கியமான பள்ளிவாசல்கள் எப்படி பைசுல்லா எப்படி மஸ்ஜி நபவி எப்படி மஸ்ஜிது அஃசா பெலஸ்தீன் உள்ள அதே மாதிரி சிரியாவுடைய தமஸ்கசுல உள்ள மஸ்ஜித் உமவி இவைகள் இஸ்லாமிய பருத்திரத்தில் உள்ள முக்கியமான பள்ளி அந்த மஸ்ஜிது உமவி புனர் செய்யப்பட்டு கொண்டு இருக்குது இப்ப அந்த மஸ்ஜிது உமவிய பெருசாக்கரத்துக்கு இடம் தேவை பக்கத்துல கிறிஸ்தவர்களுடைய ஒரு சே இருக்குது அப்துல் மலிக் அந்த கிறிஸ்தவர்களுடைய இந்த காணி செய்வாண்டாலும் சொல்லுங்க காணியையும் நாங்க தாரோம் அந்த சேச்சை நீங்க எப்படி கட்டணும்னு சொன்னாலும் நாங்க கட்டி தாரோம் ஆனா இந்த சேச்சை மச்சுதல் உமவிக்கு விட்டுடுங்க ஆனா பாதிரிமார்கள் ஆலோசனை செஞ்சு சொன்னாங்க எங்களை விடையா ஆனா வலி ஜெப்டா அப்துல் மலிக் அவர் அரசராயிருந்தாரு அவர் என்ன செய்றாரு அவருடைய பேச்சையும் கேட்காம அந்த சேச்சை உடைச்சு மஸ்ஜி சேர்த்துட்டாங்க நேர்ம அவர்களுடைய தகவா அவர்களுடைய அச்சம் முழு உலகமும் அறிந்தது மீண்டும் அந்த கிறிஸ்தவ பாதிரிகள் வராங்க வந்து சொல்றாங்க எங்களோட சேச்சை இருந்த இடத்துல அவங்களோட வலிஜெப் அப்துல் மலிக் அந்த சேச்சை உடைச்சிட்டு தான் இந்த பள்ளியை பெருசாக்கினாரு அதனால உடனடியாக போட்டு உடச்சிக்கு மீண்டும் அவர்களுடைய முன் யோசிக்கிறது ஆனா பள்ளி கட்டப்பட்டு அந்த ஓரத்தை அந்த மூளையை உடைச்சுடைய அழகு போய்விடும் அப்துல் அஜீஸ் அனுமதி கட்டுவதற்கு அனுமதி அந்திரிமார்கள்கிட்ட பேச்சு ரொம்ப நேரமா பேசி எங்கிய நாங்கள் கட்டிட்டோம் நாங்க செஞ்சது தவறு எங்களுக்கு வாழ்ந்த செஞ்ச தலைவர் தவறு செஞ்சிட்டாரு அனுமதி தாங்க கடைசியில் அந்த முழு பாதிரி மார்களும் வந்து சோமர் அப்துல் அஜீஸ் சொன்ன பொருளை போட்டு இவைகள் ஒவ்வொன்றுக்கும் மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே அதனால அ உய முக்கியமானது பொருள் எங்களை கட்டுப்பாட்டில் வளர்றாங்க உமாவும் இல்ல தாயும் இல்ல தந்தையும் இல்ல அந்த எத்தீன்களுடைய பொருளை சாப்பிடுவது நெருப்பை சாப்பிடுவதற்கு சிரமம் அல்லாஹூ கொரான் பொருள்கள் இந்த மாதிரி அவர்கள் தங்களுடைய வைத்தல நெருத்தை சாப்பிடுவதற்கு சமம் என்று சொன்னாங்க பொருளை பாதுகாக்கணும் எங்களுடைய வீட்டுக்காரர்கள் இருந்தா அவர்களை நாங்கள் பாதுகாக்கணும் அவர்களுடைய பொருளை பாதுகாக்கணும் அவர்களுடைய சொத்துகளை என்ன நடக்கும் என்ன அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் பக்கத்து வீட்டுக்காரனே தெரியாதவன் அயாத்தா இருக்கிறான் இல்லையான்னு சொல்லுவா ஏதாவது ஒரு திருநாட்டம் ஒன்று பின்னாடி இவங்க போலீசுக்கு போன் பண்ணிட்டு இருந்துருவாங்க இந்த போலீசால வந்து ஊட்டடைச்சு கதபடைச்சு பார்த்தா தான் தெரியும் அவன் செத்து ரெண்டு நாள் ஆகுது மூணு நாள் ஆகுது பெரிய கணேசன் இஸ்லாமிய அறிவுரைகள் சாப்பிடுகின்றான் இருந்தால் அவன் உண்மையான மூமீனாக ஆகவே முடியாது அண்ணா மீது சத்தியமாக இவன் உண்மையான மூமீனாக ஆக முடியாது பக்கத்து வீச்சிற்காரன் பசியுடன் இருக்க இவன் வயிறு நிறைய சாப்பிட்டார் இவர் உண்மையான ஏன்பிங்க என்ன செஞ்சாங்க நான் நினைச்சேன் இந்த பக்கத்து வீட்டுக்காரன என்னுடைய வாரிசுக்காரன ஆக்கிடுவாங்களோன்னு நான் நினைக்கக்கூடிய அளவுக்கு அதிரிப்ரல் அழகு செலாப்பாங்க நபி அவருக்கு வீட்டில ஏதாவது சமைத்தா முதலாவது நபி அவ சொல்லுவாங்க இந்த யகுதியை கொண்டு முதலாவது ஆரம்பிங்க வீட்டுல ஆணம் சமைத்தா சொல்லுவாங்க கொஞ்சம் பண்ணிய கூடுதல் முதலாவது இடத்தில் உள்ளவங்க ஆனால் நபி அவர்கள் அடுத்த அவங்களை செய்ய வேண்டிய அந்த உதவிகள் எந்த குறையும் செய்யல மேலான பெரியார்களே கனவான்களே சகோர்களே ஆஹா இலாத்துல முஸ்லீம்களுடைய உயிர்கள் அவர்களுடைய பொருள்கள் அவர்களுடைய மானங்கள் அது மாத்திரமல்ல எந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க பாருங்க சேவனீங்களுடைய ஆக்கிக் கொள்ளாதீங்க நீங்க கீழே இந்த மிருகங்கள சேவைகள் பறவைகள் போன்ற இது வரைக்கும் பறவைகள் கொஞ்சம் கொஞ்சம் வணக்கங்கள் தான் செய்யறோம் வீட்டுக்கு ஒருத்தரை நான் செய்ய வேண்டிய உதவியை அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய உலகத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்ன செஞ்சாங்க ஆட்சி காலத்தில் நீதிபதியாக ஆக்கினாங்க ஒரு வருஷம் கழிஞ்சு அதரத்மர் வந்து சொன்னாங்க இந்த நீதிபதி பதவியை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்க கேட்டாங்க தந்திரட்டுமா உங்களுக்கு அவ்வளவு நீங்க நீதிபதி ஆக்கினதுல இருந்து இதுவரைக்கும் ஒரு வழக்கு வரவே இல்லை கேட்டாங்க ஹதர தபு ஏன் வரல சொன்னாங்க யாரு அடுத்தவர்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை முழுமையா செய்யறாங்க அடுத்தவர் இவருக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் மண்ணி சுட்டுட்டாங்க அதனால அவங்களுக்கு மத்திய சண்டை வடக்கு எது வம்பு எது ஒன்றுமே இல்லை நியுடைய காலத்தில் இந்த அளவுக்கு ஒரு அழகான சூழல தாவத்துடைய வேலையுடைய ஏற்படுத்தினான் பள்ளிக்கு வந்தாலும் வீட்டுக்கு வந்தாலும் அவர்களுக்கு மத்திய உருவாக்கினார்கள் அதனால வழக்குகளோ வம்புகளோ பிரச்சனைகளோ சந்தைகளோ சச்சரவுகளோ நீதிமன்றங்களோ ஒன்றுமே அவர்களை தேவைப்படல ஏன் இவங்க செய்ய வேண்டிய அவங்களை செய்வாங்க அவர்கள் செய்ய வேண்டிய அனைத்தையும் இவர்கள் மன்னிச்சு மேல்களையிலும் பிற்படுத்த அடுத்தவர்களுடையானன்னு பே உ சொல்லுவாங்க இது பார்த்தோன்னு செய்யாம நான் கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியது கேவலப்படுத்தினா அந்த கேவலத்துக்கு பின்னால எங்களுக்கு வெற்றியோ இன்பமோ சந்தோஷமோ இல்ல மேலான பெரியார்களே கணவான்களே சகோ இந்த அடிப்படையில நாங்கள் எங்களை அமல்பாக எவ்வளவு பேணுதலோடு கவனமாக இருக்கிறோமோ அதே மாதிரி அடுத்தவர்களுடைய உரிமைகளுடைய மிகவும் கவனமாக இருக்கணும் அடுத்தவர்களுக்கு செய்த தவறுகளை அல்லாஹூட மன்னிக்க மாட்டான் அவர் உங்களை மன்னிக்காத வரைக்கும் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை அல்ல நாட மன்னிப்பான் அடியான செய்த எங்க சொல்லுவான் நீ பேட்ட மன்னிப்ப அவன் அவன் மற்ற மக்களுக்கு முன்மாதிரியான முறையில நாங்கள் நடக்கணும் எங்களுக்கு பெரிய முன்மாதிரி அந்த ஆண்களும் பெண்களும் அந்த அடிப்படையில நாங்கள் எங்களை வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் அல்ல மனைவர்களுக்கும் ஆகவே யாருலா நம்முடைய பாங்குகளை மன்னிப்பாயாக நம்முடைய பெற்றோர்கள் உற்றார்கள் உறவினர்கள் முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமியான்கள் பெண்களுடைய பாங்குகளை மன்னிப்பாயாக யாரா நாங்கள் யார் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் யா அந்த அநியாயத்தை முழுமையாக மன்னிப்பாயாக உயிர் ரீதியாக பொருள் ரீதியாக மானம் ரீதியாக யா லா நாங்கள் யாருக்காவது அநியாயங்கள் செய்திருந்தோம் என்றால் மரணத்திற்கு முன்னால் அந்த நீங்கள் அனைவர்களையும் பரிசுத்தப்படுத்தி விடுவாயா யார்லா இஸ்லாமியர்களுடைய உயிர்களை பாதுகாப்பாயாக முஸ்லிம்களுடைய சொத்து செல்வங்களை பாதுகாப்பாயாக நம்முடைய பெண்களுடைய العالمي صلى